ஜீவ யாத்ரா அப்படிங்கிற பெயரில் ஒன்பது ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு நூலை பற்றி இப்பொழுது சொல்லப் போகிறேன் இந்த நூலை இயற்றியவர் இந்த நூலை இயற்றியவர் ஞானானந்த பாரதி சுவாமிகள் என்கின்ற ஒரு மகான் அவர் சமீபத்திலே வாழ்ந்தவர் மதுரையிலே வக்கீல் தொழில் பிறகு மண்ணாடி மங்கலம் என்கின்ற சோழவந்தான் அருகிலே தனியாக ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு நம்முடைய சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக நூல் நூல் கொண்டு வந்து பிறகு காலக்கிரமத்தில் அவர்கள் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் ஸ்ருங்கேரி மட்டத்தில் அத்தியந்த பக்தியுடையவர் ஷங்கேரி மட்டத்தின் மூலமாகத்தான் அவர் சன்னியாசம் மேற்கொண்டார் அவருக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் நல்ல பாண்டித்யம் இருந்தது ஆகையினால் அவரால் சம்ஸ்கிருதத்திலே ஸ்லோகங்கள் எல்லாம் எழுதக்கூடிய அளவுக்கு சக்தியுடையவராக இருந்திருக்கிறார் அவர் பெயர் பழைய பெயர் கிருஷ்ணசுவாமி ஐயர் பிறகு சன்னியாசம் வாங்கி பிறகு ஞானானந்த பாரதி சுவாமிகள் என்ற பெயரோடு விளங்கினர் சிறந்த மகான் நல்ல பிரம்மனிஷ்டர் சாஸ்திரஜர் எல்லாமும் அவருக்கு பொருந்தும் ஸ்பிரிச்சுவல் ஜேவனி என்கிற ஒரு ஆங்கில நூலை பார்த்த உடனே அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருக்கு தோன்றி எழுதப்பட்டது இந்த ஜீவ அது கிறிஸ்தவ மதத்தினுடைய கருத்துக்களை எழுதின ஒரு நூலு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி நம்முடைய கருத்துக்கள் மிக அழகாக இருக்கிறதே ஏன் இதே பேரில் நாம் எழுதக்கூடாது என்று கருதி எழுதினது தான் இது ஜீவ இதுதான் இந்த நூலாசிரியரை பற்றிய விளக்கம் ஜீவ என்கிற சொல்லுக்கு பொருள் சொல்கிறேன் யாத்ரான்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பயணம் உண்மையிலேயே யாத்ராங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் முயற்சியை செய்து நம்மை காப்பாற்றி கொள்வது என்று அர்த்தம் எத்தனை பண்ணி நம்மளை காப்பாற்றிக்கிறதுன்னு அர்த்தம் யாத்ரான்னு சொன்னால் எத்தனேன திராயத்தே யாத்ரா முயற்சி பண்ணி நம்மளை காப்பாற்றிக்கிறது பெரும்பாலும் எல்லோரும் சொல்லுவாங்க தீர்த்த யாத்ரான்னு சொல்லுவாங்க தீர்த்த யாத்திரான்னு சொன்னால் நம்ம நாட்டில் எங்கெங்கெல்லாம் புண்ணியமான தீர்த்தங்கள் இருக்கோ அந்த தீர்த்தங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணி நாம் எத்தனையோ பிறவைகளில் செஞ்ச பாவங்களெல்லாம் நீங்கணும் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அதுலேருந்து முடிவித்து கொள்ளணுங்கிறதுக்காக செய்கிறது தான் தீர்த்த யாத்திரான்னு பேர் அப்போ யாத்திரைனாலே அதில் ரொம்ப கஷ்டம் இருக்கும் முயற்சி பண்ணணும் ஏன்னா அந்த காலத்தில் இப்போவாது பரவாயில்லை இந்த வசதி இருக்கிறதுலேயே நமக்கு சிரமம் இருக்குது அப்போல்லாம் ஒரு வசதியும் இல்லாமல் எல்லோரும் பாரத தேசம் முழுக்க சுற்றி இருக்காங்க ஆகையினால் அது வந்து நம்ம வந்து பிறவியிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது இன்னும் மறுபடியும் மறுபடியும் இந்த பிறந்து அவஸ்தப்படுறதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நாம் செய்கிற ஒரு முயற்சிக்கு தான் யாத்திரான்னு பேர் அது பயணத்தை குறிக்கிது பயணத்தில் தான் நம்ம வந்து முயற்சி பண்ணி நம்மளை அங்கங்கே நம்மளை நமக்கு சாப்பாடெல்லாம் இருக்கும் ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்கும் ஒரு இடத்துல போகும்போது நம்ம வலி கா உடம்பெல்லாம் இருக்கும் இருந்தாலும் நமக்கு லட்சியம் வந்து நம்ம பாவமெல்லாம் நீங்கணும் நமக்கு புனிதம் கிடைக்கணுங்கிற லட்சியம் இருக்கிறதுனால அது தெரியறதில்ல நமக்கு ஒரு கோலில் ஆசை இருந்ததுன்னா அதுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சகிச்சுப்போம் நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த குறிக்கோளை அடையணுங்கிறதுல நமக்கு ஆசை மாத்திர நல்லா இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் நம்மளால சவிச்சுக்கணும்னு தோணும் ஆசை இல்லைன்னா அந்த சவிச்சுக்கணும்னு தோணாது இங்க என்ன சொல்றாருன்னா ஜீவ யாத்திராங்கிறது நாம இங்கிருந்து கார்ல மதுரைக்கு போறோம் எங்கே ஊருக்கு போறோம் ட்ரெயினில் போறோம் பிளெயின்ல போகிறோம் ஆனால் இவர் சொல்ற யாத்திரை என்ன இந்த ஜீவன் எத்தனையோ உடம்பு எடுத்து சுற்றி பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த உடம்பு மாத்திரம் இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை உடம்பு நம்ம எடுத்தோமோ தெரியாது இனி புத்தி இல்லைன்னா நிறைய உடம்பு எடுக்க வேண்டி வரும் ஆனால் எத்தனையோ உடம்பு எடுத்து எடுத்து நம்ம யாத்திரை பண்ணிட்டு வரோம் கம்பார்ட்மெண்ட் இது கே கேரேஜ் தான் மாறிக்கிட்டே இருக்கு சரீரம் இந்த இந்த மனுஷ சரீரத்தில் இப்போ ஜீவன் யாத்திரை பண்ணிகிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ சரீரத்தில் மனிதன் ஜீவன் யாத்திரை பண்ணியிருக்கான் இந்த ஜீவ யாத்திரை தொடர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கு இந்த ஜீவ யாத்திரை எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியல முடிக்கிறது நம்ம கையில் இருக்கான் தெரியவங்க சொல்கிறாங்க சாஸ்திரம் சொல்கிறது இந்த ஜீவ யாத்திரை நம்ம எப்போ இருந்து இப்படி பறந்துக்கிட்டே வர்றோங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இப்போவே நாம் அறிவை ஞானத்தை பெற்றோமானா இப்பவே இதை முடிச்சிடலாம் இந்த யாத்திரையை இந்த உலகத்தில் நம்ம வந்து தெரியும் நமக்கு இங்கே இப்போ நாம் தேனியில் கிளம்புறோம் மதுரைக்கு போகிறோம்னு தெரியும் ஆனால் நம்ம எத்தனை பிறவி எடுத்தோங்கிறது நமக்கே தெரியாது அப்போது இந்த யாத்திரை அனாதிகாலமாக நடந்து யாத்திரை அனாதிகாலம்னால் என்ன பிகினிங்லெஸ் எப்போ தொடங்கிச்சின்னு தெரியல எப்போ ஆரம்பிச்சதுன்னே தெரியல இந்த யாத்திரை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த பிறவியில் மாத்திரம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தோம் ஆனால் இந்த யாத்திரையை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த பிறவியில் நாம் ஜாக்கிரதையாக இல்லைன்னா பழையபடியும் ஜேர்னி கண்டினியூ ஆகும் பிறவி தொடரும் ஆகையினாலே அதை புரிய வைக்கிறதுக்காக இந்த ஜீவ யாத்திரா அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய நம்ம வாழ்க்கை பயணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜீவனுடைய பயணம்னு சொல்லலாம் அல்லது ஜீத யாத்திரான்னு சொல்லலாம் வாழ்க்கை பயணம் நம்ம வந்து பயணம் பண்ணுற பயணம் பண்ணணும்னா நான் பயணம் பண்ணுறவன் பயணம் பண்ணுற எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது பயணத்துக்குரிய வாகனம் இது பயணத்துக்குரிய வாகனம் இது இந்த பாதையில் தான் போனால் அந்த பயணத்தோட குறிக்கோளை அடைய முடியும் அப்போ பயணத்தை அடையணும்னு குறிக்கோளை அடையணுன்னா என்னோடய கண்டிஷன்லாம் எப்படி இருக்கணும் வாகனத்தோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இவர் விளக்க போகிறார் ரொம்ப அழகாக இந்த ஆசிரியர் விளக்கப் போகிறார் இதை வந்து நான் ஒரு முதல்ல ஒரு பால மாதிரி நினச்சிக்கிட்டு இதை எடுக்கிறேன் ஏன்னா இந்த ஒன்பது ஸ்லோகங்களில் நம்முடைய சாஸ்திரங்களுடைய கருத்தை எல்லாம் சுருக்கமாக சொல்லியிருக்கார் ஆக இதுதான் நான் ஜீவ இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த நூறு கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் முகவரை இனி ஸ்லோகத்தை படிச்சு அர்த்தம் சொல்றேன் நம் சுவிமீதன்மா வசன தானே எம் சத்தன சமியா பிராப்தி சௌக்கிய பதவி இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை சுருக்கமா சொல்றேன் பிறவி எடுத்திருக்கிற அனைவருமே எந்த குறைகளும் இல்லாத நிலையான பேரின்ப சுகத்தை குறிக்கோளாக கொண்டு குறிக்கோளாக கொண்டு அதை அடைவதற்கு மிகவும் ஆசை உடையவர்களாக இருக்கிறார்கள் பிறவிடுத்த அனைவருமே குறைகள் எதுவும் அற்ற நிலையான பேரின்பத் பேரின்பத்தை குறிக்கோளாக கொண்டு அதை அடைவதற்கு மிகவும் ஆவலுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்புறம் பதம் பதமாக பிரித்து சொல்லப்போறேன் முதல்ல சாரத்தை சொல்றேன் எனவே அந்த நிலையான பேரின்பத்தை தேடும் வழியிலேயே அவர்கள் எப்போதும் முயற்சியுடையவர்களாக இருக்கிறார்கள் முயற்சியுடையவர்களாக இருக்கிறார்கள் உண்மை இவ்வாறாக இருப்பினும் நாம் இதைத்தான் அடைய விரும்புகிறோம் அதை இதனால் அடைய முடியும் என்று அவர்களுக்கு தெளிவாக தெரியவில்லை தெளிவாக அவர்களுக்கு தெரியவில்லை இது எப்படி நமக்கு தெரிகிறது எனில் இதுவரையிலும் அவர்கள் தங்களுக்கு விருப்பமான அந்த இன்பத்தை பெறாததிலிருந்து தெரிகிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்னது எல்லோருக்கும் லட்சியம் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு குறையே சந்தோஷமா இருக்கணுங்குறதா எல்லாருக்கும் லட்சியம் அதுக்குத்தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க அதைத்தான் எப்போ பார்த்தாலும் தேடிகிட்டே இருக்காங்க தேடிகிட்டே இருக்காங்க இதுதான் உண்மை ஆனாலும் இதைத்தான் நாம் அடைய விரும்புகிறோம் அதுக்கு இதுதான் வழி அப்படின்னு அவங்களுக்கு சரியாக தெரியல தங்களுக்கு பிரியமான அது அவங்களுக்கு சரியாக தெரியல அது ஏ இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா பார்த்தா தெரியுது இத்தனை வருஷமாக நான் பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் அடையலையே அதிலிருந்தே தெரிகிறதுன்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது இந்த ஸ்லோகம் இந்த விஷயத்தை தான் சொல்லுகிறது இனி வேர்ட் பை வேர்டு நான் விளக்கம் சொல்ல போறேன் சர்வே ஜென்மபிருதா ஜென்மபிருதான் எடுத்திருக்கிற சர்வே எல்லோரும் அர்த்தம் ஜென்மபிருதா சர்வே ஜென்மன்னா பிறவிருக்கிற பிறவியை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன்னு அர்த்தம் ஆனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் பிறவிடுத்த சர்ணே எல்லோருமே நித்தியானந்த சுகம் பதம் நித்தியானந்த சுகம் பதம் நித்திய ஆனந்த சுகம் பதம் பதம்னு சொன்னா குறிக்கோள் நற்பம் பத்தியத்தே இதி பதம் குறிக்கோள் அர்த்தம் பதம் குறிக்கோள் என்ன குறிக்கோள் சுகம் பதம் சுகமான குறிக்கோள் சுகத்தை சுகமான குறிக்கோள் குறிக்கோளாக நித்தியானந்த சுகம் நித்தியம்னா நில எப்போ எவர் லாஸ்டிங் ஹாப்பினஸ் இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஆகையினால நிலைத்த நித்திய ஆனந்தும் தெரியும் இருக்கு கேட்டுன்னா கதவுதானே கேட்டு கதவை சாத்துன்னா அப்போ கேட்டுனாலே கதவு கேட்டு சாத்துன்னு சொன்னா போறாதா கேட்டு கதவை சாத்துன்னு எதுக்கு சொல்லணும் ஆகையனால நட்ட நடு சென்டர் நட்ட நடு சென்டர்னா சென்டர்னாலே நடுதான் அது நட்ட சென்டர் அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அது மாதிரி இருக்குது இந்த ஆனந்த சுகங்கிறது ஆனால் நாம் எப்படியாவது சொல்லி தான் ஆகணும் ஆனந்த சுகம் சாஸ்திரத்தில் சுகத்தை ரெண்டாக பிரிச்சிருக்கு விஷய சுகம் விஷய சுகத்துக்கு சுகம்னு பேருப சுகத்துக்கு ஆனந்தம்னு பேரு ஆனா நிறைய இடத்துல மாறும் ரூல் கிடையாது பெரும்பாலும் இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் ஆத்மானந்தம்னு இருக்கே அது வந்து நம்முடைய ஸ்வரூபம் நானே ஆனந்தம் எனக்கு ஆனந்தம் வேண்டாம் நானே ஆனந்தமானவன் அது சாஸ்திரம் சொல்லுது அதை உடனே யாருக்கும் புரிஞ்சிடாது அதுக்கு நிறைய என்கொயரி பண்ணணும் விசாரணை பண்ணணும் சும்மா மேலெழுந்த வாரியாக நம்ம அதை ஒத்துக்க முடியாது ஆகையினால் நானே ஆனந்தம் எல்லோரும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க நானே துன்ப வடிவம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க துன்பத்தின் வடிவத்தை பார்க்க வேண்டுமா என்னை பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா நீ இன்பஸ்வரூபங்கிறது நேர் உள்டாவாக இருக்கு அப்போ அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது சாஸ்திரம் என்ன சொல்கிறது தது தொமசு நீ ஆனந்த ஸ்வரூபம் சொல்கிறது அந்த ஸ்வரூபானந்தத்தை தான் இவர் ஆனந்தம் போடணும் போடுறதே போடுறோம் நல்ல மங்களகரமான வார்த்தையை போடணுங்கிறதுக்காக நித்தியானந்தம்னு போட்டுருக்கார் அந்த இந்த நித்தியானந்தம்னு சொல்கிறதுனாலேயே கடவுளெல்லாம் வணங்கின மங்கள ஸ்லோகத்துக்கு நிக்கிறது ஆகையினால நிலையான ஆனந்த சுகம் ஆனால் இந்த உலக சுகமும் இருக்கு விஷய சுகமும் இருக்கு இவர் ஆனந்த சுகம்னு சொல்கிறதுலே வந்து நம்ம வந்து கேட்டுக்கதவுன்னு நான் சும்மா சொன்னேனே தவிர ஆனந்தத்தை அடையணும் அது ஒரு அது அது ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் அது எல்லாேருக்கும் நிலச்ச சந்தோஷமானுன்னு நினைக்கிறாங்க ஆனந்த சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு உணர்ச்சி நோக்கத்தில் சொல்கிறார் ஒரு உணர்ச்சி நோக்கத்தில் சொல்கிறார் அது இருக்கணும் அப்படி எல்லாேருக்கும் அது இருக்குது நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் கண்ணு மூடிட்டு தானே சொல்றேன் அப்படியே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிதான் சொல்றாங்க படிக்கணும் நித்தியானந்த சுக பதத்தை தமிழ் நம்ம அப்படியே மொழிபெயர்த்தோம் நித்தியானந்த சுக பதத்தை எப்படிப்பட்டது அதுக்கு ஒரு அப்செக்டிவ் போடுற சுவிமலம் சு விமலம் விமலம்னு சொன்னால் அழுக்கு இல்லாதன்னு அர்த்தம் சுவிமலம்னா அழுக்கே இல்லாது அழுக்குன்னா என்னென்ன அப்பப்போ மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் என்னெல்லாமோ மலம்னு சொன்னால் அழுக்கு நம்ம ஆனந்த நல்லா அனுபவிச்சுருக்கு நேரத்தில் நல்ல கல்யாணி ராகம் அப்படியே உச்ச ஸ்தாயில் ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருக்கிற போது திடீர்னு இந்த பக்கம் ஏதாவது நாலு அஞ்சு பேர் சேர்ந்து கிடார குடார கத்தினாங்கன்னு வச்சுங்க எப்படி இருக்கும் கோவம் வருமா வராதா நல்ல ஒரு ராகத்தை நசிச்சுட்டுருக்குற போது அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இது சொல்லணும்னா இது புரியும் இந்த வேர்க்கடலை இருக்குது இந்த வேர்க்கடலையை நல்லா சுவைச்சி ஒன்றுனா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு ஒரு நடுவில் ஒரு பூச்சிக்கடலை வந்து அப்படி இருக்கும் போச்சு ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்டதெல்லாம் போச்சு மாதிரி அது என்ன பண்ணணும் அத்தனை நேரம் சாப்பிட்ட டேஸ்டே அது கெடுத்துடுமோ இல்லையோ அது அதுதான் அது வந்து அது மாதிரி நம்ம எப்பவும் சந்தோஷமாக இருக்கிற போது திடீர்னு ஒரு ஆளுக்கு உடம்பு சிலன்னு ஆஸ்பத்திரி படுத்துட்டு வரணும் வீட்டில் கல்யாணம் வேறு நானாக்கி வச்சுருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணோட அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துருக்காருன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த வீட்டில் எப்படி இருக்கும் யோசிச்சு வதாலே தெரியுறதில்ல அப்போ வந்து எல்லாம் ரொம்ப நல்லா வர்ற சூழ்நிலையில் பார்த்து ஏதோ ஒன்று வந்ததுன்னா அதுக்கு பேர் மலம்னு பேர் இந்த இடத்துலருந்து கான்டக்ட் சொல்ல சொல்கிறேன் ஆனால் அது யாராக விரும்புகிறாங்களோ யாரும் விரும்பலை எனக்கு வந்து துக்கமே வரக்கூடாது சுகந்தான் வரணும் இப்போ இந்த இடத்துல என்னென்னா துன்பமே இல்லாத நிலையான ஆனந்த சுகத்தை சுகமாகிய பதத்தை இந்த சுவி என்ன அர்த்தம் துன்பமே இல்லாத அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் மலம் என்றால் துன்பம் வி மலம் என்றால் துன்பமற்றால் ஒருபொழுதும் துன்பமே இல்லாத துன்பமே இல்லாத பதம் பதத்தை இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் சர்வே ஜன்மபிருதான் நித்தியானந்த சுகம் அடைவதற்கு அடைவதற்கு அடைவதற்குங்கிறது என்ன சொல்றது அதை அடையிறதுக்கு தான் அதுக்கு விளக்கம் ஒன்றும் தேவையில்லை ஈகாயுதாக சமீக இல்லையா ஈகான் அர்த்தம் ஈகா அதை ஈகான ஈகைன்னு தமிழில் போட்டு விட்டாங்க ஈகைன்னா ஏதோ வழங்க கொடுக்குறது தானம் பண்ணுறதுக்கு பேர் ஈகைன்னு பேர் அந்த அர்த்தம் இல்லை இந்த இடத்துல ஈகான்னு சொன்னால் என்ன அர்த்தம் இஷான்னு அர்த்தம் எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கு எல்லாருக்குமே அந்த துன்பம் இல்லாத சந்தோஷத்தை அடையணும்னு சொல்லி அதோட யுத்தாகனா கூடியவர்கள் அர்த்தம் நன்கு ஆசையுடன் கூடியவர்களாக இருக்கிறார்கள் பிறவி எடுத்திருக்கிற எல்லோருமே அந்த துன்பமே இல்லாத நிலையான பேரின்ப நிலையை அடைவதற்கு மிகவும் ஆவலோடு கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆவலோடு கூடியவர்களாக இருக்கிறார் யுத்தாகன்னா கூடியவர்கள் அர்த்தம் எல்லாருக்கும் என்ன எல்லோருக்கும் என்ன என்னென்னா நல்ல கல்யாணம் ஆகணும் கல்யாணம் குழந்த பிறக்கணும் அந்த குழந்தைக்கி கிடச்ச நம்ம நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்கணும் சீட்டு கிடைச்ச உடனே அந்த குழந்தைக்கு படிப்பு நல்லா ஃபஸ்ட் ரேங்கில் வரணும் தானே ஃபஸ்ட் ரேங்கில் வரணும் வந்த உடனே கொஞ்சம் நாள் ஆனவுடனே நல்லா ஒரு பள்ளிக்கூடத்தில் நல்லா முடிஞ்ச உடனே காலேஜ் நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கணும் இன்னொன்னு அவனுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் கல்யாணம் பண்ண உடனே அவனுக்கு நல்லா ஒரு குழந்தை பிறக்கணும் அவனுக்கு நல்லா லைஃப் செட்டில் ஆகணும் ஒன்றும் ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படியே போயிட்டுருக்கணும் அப்படின்னு தானே எல்லாருக்கும் ஆசை கடவுளே கொஞ்சம் கொஞ்சம் துன்பத்தை கொடுத்து கொண்டே இரு யாராவது பிரார்த்தனை பண்ணுவாங்களே கடவுள எல்லாம் அல்ல இறைவா சிறிது துன்பத்தை கொடுப்பாயாக இன்னும் ஒரு இடத்துலேயே பிரார்த்தனை இருக்கா இல்லை எல்லோரும் இறைவா மன நோயற்ற வாழ்வை கொடு மன அமைதியை கொடு அப்படி தானே பிரார்த்தனை இருக்குது துன்பத்தை கொடுனா எந்த கடவுள் கும்பிடணும் அதான் ஏற்கனவே இருக்கு அதுக்கு எதுக்கு ஸ்பெஷலாகவே இருக்கும் கும்பிடணும் யார் கேட்க போற அப்போ இந்த வார்த்தை வந்து இப்போ பாருங்க சர்வே ஜென்மபிருதா சுவிமலம் நித்யானந்த சுகம் பதம் பிராப்தும் சந்தி அப்படின்னு அது அந்த வேர்டை முடிச்சிடணும் சந்தி இருக்கிறார்கள் அது இல்லை சந்திங்கிறது நீங்க எங்க இருக்குன்னு தேடப்படாது நான் சொல்றேன் சந்தின்னா ஆவலோடு கூடியவர்களாக இருக்கிறார்கள் சம் சனு சொன்னா நன்றாக மிகவும் ஈகா நான் ஆவலோடு யுதாகா கூடியவர்களாக சந்தி இருக்கின்றார்கள் இனி விளக்கம் அடுத்த லைனில் இருக்கிற இரண்டாவது வரி அதாவது இரண்டாவது வரியில் இருக்கிற செகண்ட் பாதம் தத்ஸான சம்மாணே சதா வியசனிநாச்சி தானம்னா என்ன அந்த அதன் அந்த இரு அதன் அந்தஸ்தானத்தை அந்தஸ்தானத்தை எந்தஸ்தானத்தை அந்த சந்தோஷத்தை அந்த நிம்மதியை அந்த நிம்மதி நிம்மதி தானே அந்த சந்தோஷத்தை அந்த தத்ஸ்தானம் தத் ஸ்தானம்னா என்ன உடனே நீங்க போடணும் தத் ஸ்தானம் டு சுவிமலம் நித்தியானந்த சுகம் பதம் இந்த பதமே மறக்க கூடாது நித்தியானந்த சுகம் பதம் தத் ஸ்தானம்னா அந்த ஸ்தானம் எந்த ஸ்தானம் சுவிமலம் நித்தியானந்த சுகம் பதம் அத சம் மார்க்கனே அது எங்கதான் கிடைக்கும் தேடி இருக்காங்க அவங்க எவ்வளவு பார்த்தாலும் தேடிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் டிவியில் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் டிவியை போட்டு அதில் எல்லா சேனலையும் திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி பார்த்து தேடிட்டுட்டாங்க சம்மார்க்கணம்னா என்ன தெரியுமா நன்கு தேடுவதிலேயே அதை தேடுவதிலேயே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அதுக்கு என்ன பண்ணுறாங்க என்னெல்லாமோ கிளப்புக்கு போய் பார்க்குறாங்க கடேசுக்கு போய் பார்க்குறாங்க வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட இருந்து நிம்மதி கிடைக்குமான்னு பார்க்குறாங்க என்னெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க சரி கொஞ்சம் மூணாருக்கு போயிட்டு வரலாமான்னு போய் பார்க்குறாங்க அங்கே போயெல்லாம் சுற்றி பார்த்தா வந்துருமான்னு பார்க்குறாங்க இங்கே போவோமா கொடைக்கானலுக்கு போய் பார்ப்போமா அங்கே நித்தியா சுவிமதம் நித்தியானந்த சுகம் பதம் கொடைக்கானலில் கிடைக்குமா சரி போயிடுவோம் அங்கே போய் ட்ரை பண்ணுறது சரி கடைசில இதெல்லாம் ஒண்ணு சரி வராது ஆன்மீகத்தில் நித்தியான பத்ரிநாத்துக்கு போனா கிடைக்குமா வாராணசிக்கு போனா கிடைக்குமா உஜ்ஜயனுக்கு போனா கிடைக்கும் எங்கயாவது போனா கிடைக்குமா அங்க கிடைக்குமா சம்மார்கனே சதா வியசனின பணத்தை உடம்பு உழைப்ப பணத்தை என்னெல்லாமோ ஸ்பெண்ட் பண்ணி அதை அதை எதிர்பார்க்குறானோ மனிதன் சதா சதாணா எப்பொழுதும் தத் ஸ்தான அந்த ஸ்தான சம்மார்கனே அந்த ஸ்தானத்தை நன்கு தேடுவதிலேயே எப்பொழுதும் முயற்சியுடையவர்களாக இருக்கிறார்கள் மனிதன் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் படாத பாடுபடுறது எதுக்குன்னா எல்லாம் பாடுபட்டால் பணம் வரும் பணம் வந்தால் நம்ம சந்தோலாம் அதுக்கு வேண்டியதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இது ரெண்டு முதல் முதல் லைன் முதல் லைன் ரெண்டு லைன் சேர்ந்தது ஒன்று முடிஞ்சது பிறப்பு எடுத்திருக்கிற எல்லோருமே குறைவில்லாத அந்த நிலையான பேரின்ப நிலையை அடைவதற்கு மிகவும் ஆவனுடைய ஆவலோடு கூடியவர்களாக இருக்கிறார்கள் எப்பொழுதும் அந்த ஸ்தானத்தை அந்த நிலையை நன்கு தேடுவதிலேயே அவர்கள் விடாமுயற்சியுடையவர்களாக இருக்கிறார்கள் முடிஞ்சது ஏவம் சத்யபி ஏவம் சத்யபின்னா உண்மை இவ்வாறாக இருப்பினும் தே அவர்கள் நானந்தி எது சாத்தியம் எது சாதனம் என்கின்ற விஷயத்தை அவர்கள் நன்கு அறியாதவர்களாக இருக்கிறார்கள் எப்படின்னு இவர் மூணாவது சொல்றார் இவர் சொன்னார் எல்லோரும் அடைய விரும்புகிறார்கள் அதற்காகத்தான் முயற்சி பண்ணி ஆனால் அது அவனுக்கே தெரியிறேங்கிறார் அவனுக்கே தெரியாது நான் சொன்னாதான் புரியும் நீ இதை தேடுகிறாயப்பா நீ இதைத்தான் தேடி தேடி ஊர் ஊராக போகிறாய் ஆமா நீங்கள் சொல்றது சரிதான் அப்படின்னா அதை நான் தான் சொல்லித்தான் புரிய வேண்டியிருக்கு நீயாவே அதை புரிஞ்சுக்கலில்ல நான் சொல்லாத வரைக்கும் அது உனக்கு தெரியல இல்லையா ஏவம் சத்தியப்பி இது உண்மை இவ்வாறாக இருப்பினும் சாத்திய சாதன யுகம் யுகம்னு சொன்னால் இரண்டு சேர்ந்தது சாத்திய சாதன யுகம் சாத்தியம்ன எய்ம் கோல் லட்சியம் டெஸ்டினேஷன் ஆனால் சாதனம்னு சொன்னா மீன்ஸ் அதுக்கான உபாயம் வழிமுறை நான் விரும்புறது சந்தோஷம் தான் அந்த சந்தோஷத்தை இப்படி இருந்தால் தான் அடைய முடியும் அப்படின்னு தெரியாது தெரியாது தே அவர்கள் சம்மக்கு நஜானந்தே ரொம்ப கவனமாக புரியணும் இந்த இடத்துல சம்மியக்குங்கிற வார்த்தை ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா எல்லாருக்கும் மேலெழுந்த வாரியாக தெரியும் கரெக்டாக தெரியாது அப்படின்னு சொல்கிறார் எல்லாேருக்கும் நான் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதெல்லாம் சாதாரணமாகவே தெரியும் ஆனால் உண்மையிலே நான் ஹாப்பினஸை தான் விரும்புகிறேன் ஹாப்பினஸ்ஸை அடையறத்துக்கு இதுதான் வழி அப்படின்னு அவங்களுக்கு தெளிவாகவே கிடையாது யாருக்கும் கிளியர் விஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் வாழ்க்கையில் யாருக்கும் தெளிவான ஒரு பார்வை இல்லை நமக்கு நான் இதைத்தான் விரும்புகிறேன் அதுக்கு இதுதான் வழி அப்படிங்கிற ஒரு தெளிவான நோக்கு பார்வை எவருக்குமே சரியாக இல்லை எவருக்குமே இல்லைன்னு சொல்லலை எவருக்குமே சரியாக இல்லை சரி அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா இதுக்கு தெரியறதுக்கு என்ன பிரத்யக்ஷப் பிரமாணம் கண்ணு முன்னாடி இருக்குது உன் கண்ணில் தாராதாரியாக நீர் வந்துக்கிட்டே இருக்குது அது சொல்கிறாப்தா அது நாப்பி சௌக்கிய பதவி எப்படி தெரிகிறதுன்னு சொன்னால் யதா இந்த யதான்னு இருக்கு அந்த வார்த்தை யதா ஏனெனில் எதான்னு சொன்ன ஏனெனில் சுவாபீஷ்ட ரூபாம் பதவி தனக்கு மிகவும் விருப்பமான அந்த சௌக்கிய பதவியை அந்த சுகத்தை இப்ப சுவிமலம் நித்தியானந்த சுகம் பதம்னு படிச்சோம் இல்லையா உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு இருபத்தஞ்சு தடஞ்சு ரூபது சுவிமலம் நித்தியானந்த சுகம் பதம் அதைத்தான் திரும்பவும் போடுறார் சௌக்கிய பதவிங்கிறார் நம்ம எல்லாரையும் கேட்கறோம் இல்லையா சௌக்கியமா இருக்கீங்களா சுகசிய பாவகா சௌக்கியம் சுகத்தின் தன்மைக்கு பேரு சௌக்கியம் சுகசிய பாவகா சௌக்கியம் விராகசிய பாவகா வைராகியம் அது மாதிரி சுகசிய பாவாக சௌக்கியம் எப்படிப்பட்டது ஸ்வ அபீஷ்ட ரூபம் ஸ்வன தனக்கு அபீஷ்டம் இஷ்டம்னா என்ன விருப்பம் அபீஷ்டம்னா மிக விருப்பமான சௌக்கிய பதவியும் தனக்கு மிக மிக விருப்பமாக இருக்கக்கூடிய அந்த சௌக்கிய பதவை அது நாப்பி வயசு எண்பத்தேழாக போகிறது அதுனாப்பின்னா அர்த்தம் இதுவரைக்கும் இத்தனை வருஷமா நானும் பார்க்குறேன் அந்த ஆள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கணக்கு போட்டு அதுலேருந்து இதுவரைக்கும் அவரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அவரை ஆனால் இதுவரைக்கும் அவர் அதை அடையவே இல்லையே ந பிராப்தா இப்போ இந்த ஸ்லோகத்தில் மூணாவது வரியில் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கு காரணம் சொல்றார் அவர் நாலாவது வரியில் மூணாவது வரியில் என்ன சொன்னார் உண்மை இவ்வாறாக இருப்பினும் அவர்களுக்கு குறிக்கோள் எது அந்த குறிக்கோளை அடைவதற்கு நெறிமுறைகள் என்ன என்கின்ற விஷயத்தை அவர்கள் தெளிவாக அறியாதவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அதுக்கு அடுத்தவர் ஏன் என்றால் அது யதகா ஏனென்றால் இதுவரையிலும் அவர்கள் சந்தோஷத்தை அடையாத காரணத்தினால் எனக்கு தெரிகிறது அவர்களுக்கு தெளிவாக தெரியவில்லை என்று தெரிகிறது இப்போ இந்த முதல் ஸ்லோகம் மிக அழகாக நம் எல்லோருடைய குறிக்கோளையும் சொல்லுகிறது இதில் வந்து குறிக்கோளை அடைகிறதுக்கு வழி சொல்லவே இல்லை குறிக்கோளை அடைகிறதுக்கு வழி சொல்லவே இல்லை ஆனால் அது எப்படி சொல்ல போகிறதுன்னு நான் பிறகு சொல்றேன் இங்கே வந்து இந்த ஸ்லோகம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற விஷயம் என்னென்னா ஒரு ஒரு ஒரு ரெண்டு லைன்ல ரெண்டு வரியில் சொல்லிடுங்கன்னா எல்லாரும் விரும்புறது சந்தோஷம் சந்தோஷத்துக்கு என்ன சந்தோஷத்தை தான் விரும்புகிறோம் அந்த சந்தோஷத்துக்கு என்ன பண்ணணும் யாருக்குமே தெரியல எப்படி உங்களுக்கு தெரியும்னா பார்த்தாலே தெரியுது இத்தனை வருஷமாக படாத பாடுபடுறோம் அடையில் அப்படி சிம்பிளாக முடிச்சிட்ட அப்போ இந்த ஸ்லோகம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் முதல் ஸ்லோகத்தினுடைய கருத்து சரி அடுத்த ஸ்லோகம் யன்விலீ காடகமியசமய்தீ ந रचयते रचयते gantum சன்மாந்த சகசாவ இரண்டாவது ஷ்லோக்கம் நாம் அடைய விரும்புகின்ற குறிக்கோளுக்காக சரியான வழிமுறைகளை வேதங்களிலே கடைசி பாகமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள் அதனை வழங்கி தருகின்றன வழங்குகின்றன என்று சொல்லுகிறார் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் நாம் எல்லாரும் விரும்புகிற அந்த குறைவே இல்லாத அந்த நிறைவான மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஆனந்தத்தை வேதம் வந்து வேதாந்தம் வேதத்தினுடைய கடைசி பகவான வேதாந்தமானது வழிகளை சொல்லி கொடுக்கிறது அதை அடைவதற்கு வழிகளை சொல்லிக் கொடுக்கிறதுங்கிறது இந்த இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய கருத்து இப்போ நான் ஸ்லோகத்தை படித்து அர்த்தம் சொல்கிறேன் ஸ்லோகத்தினுடைய பதங்களை பிரிச்ச அர்த்தம் சொல்றேன் மெயின் சென்டென்ஸ் என்ன திராப்தியை காட்டக மத்தியகாவல்லி நரான் பிரோத் சாகந்தி திராப்தியை அதை அடைவதற்கு காட்டக மத்தியகாவல்லி கடோபனிஷத்தில் இருக்கக்கூடிய நடு பைய பகுதியானது கடோபனிஷத்தில் இருக்கக்கூடிய நடு பகுதியானது கடோபனிஷத் கட்டோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு அந்த கடோபனிஷத்தில் இருக்கக்கூடிய நடுப்பகுதியில நடுப்பகுதி மந்திரமானது நரானு நரானுனா மக்களை ஜனங்களெல்லாம் புரோத் சாகி உற்சாகப்படுத்துகிறது உற்சாகப்படுத்துகிறதுனா அதுக்கு வழியெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி போடையானா நீ அடையலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் ஆகையினால் நீ வந்து அதை வந்து ஆலோசனை வேதம் மூலமாக தான் பெறணும்னு சொல்கிறாரு வேதத்தை கொண்டு வராருங்க அதை நீ அடைய வேண்டுமானால் கடோபரிஷத்திலே ஒரு மந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மந்திரத்தை படித்தானால் உனக்கு அந்த விஷயம் புரியும்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு தத்ராப்தை கா மத்தியகாவோய்தி இப்ப வந்து அந்த உபனிஷத்துக்கு சில அடைமொழிகள் கொடுக்கிறார் சில விசேஷங்களை சொல்றார் திரையந்த சாரான்விதா திரையந்த சாரான்விதா இதை மூணா இதை பிரிக்கணும் அன்விதான் பிரிக்கணும்குதினா வேதம் கடைசி பகுதி வேதத்தினுடைய கடைசி பகுதி எண்டு போர்ஷன் வேதாஸ் போர்ஷன் ஆஃப் வேதாஸ் வேதனுடைய கடைசி பகுதி கடைசி பகுதி சாரம் கடைசி பகுதியினுடைய சாரம் அன்வித்தான கூடிய வேதாந்த சாரத்தோடு கூடிய அப்படின்னு அர்த்தம் திரையந்த சாராவித்தான என்ன அர்த்தம் வேதாந்த சாரத்தோடு கூடிய The adjective மத்தியகாந்த சாரியகாவது அப்செக்டிவ் அப்புறம் இன்னொன்னு சொல்லி இருக்குது பிரபு சம்மிதாபி கிருபயா கவிசம்திரும்ப திரும்பாபி கிருபயா கவிசமும் இப்ப நான் அதை விளக்க போறேன் ல்லாம் கமண்ட் பண்றதுக்கு ரை ஆர்ட பண்றதுக்கு ரை அதனால அந்த வேதத்துக்கு ஒரு இன்னொரு பேர் என்னன்னா பிரபு சம்ஹிதான்னு பேர் பிரபு சம்ஹிதா சத்தியம் வத தர்மஞ்சரா இதெல்லாம் ஆர்டர் உண்மையை பேசு தர்மத்தை கிடைப்பி ஆர்டர் பண்ற வேதத்துக்கு அந்த ரைட் இருக்கு அதுக்கு அந்த பவர் இருக்குது அந்த ரைட் இருக்குது அதுக்கு எல்லோரும் ஒபே பண்ணுவாங்க கட்டுப்படுவாங்க அதனால தான் உ வாக்கு பெரிய வேத வாக்கம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வேத வாக்குக்கு எல்லாரும் கட்டுப்பட்டாகணுங்கிற அர்த்தம் அதில் துவனிக்குது அதில் துவனிக்குது அந்த அர்த்தம் ஆகையினால வேதத்துக்கு ஒரு பேர் என்னென்னா பிரபு சம்ஹிதா நாட் சம்மிதா இதில் இருக்கிறதில்ல நான் வேற அர்த்தம் சொல்லிட்டுருக்கேன் பிரபு சம்ஹிதா வேதங்கள்ல அப்புறம் வந்து இந்த ஸ்மிருதிகள் இருக்குது இல்லையா வேதத்தை ஒட்டி எழுந்திருக்கிற மற்ற நூல்கள் இருக்கே அந்த நூல்கள்லாம் வந்து இத்திகாசங்கள் இத்திகாசங்கள் அந்த மற்ற ஸ்மிருதி கிரந்தங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் வந்து சுகிரு சம்ஹிதான்னு பேர் நண்பன இப்படி பண்ணால் நல்லதுப்பா இப்படி பண்ணால் நல்லது இல்லைப்பா அப்படின்னு நண்பனை மாதிரி சொல்றது முதல்ல வேதம் வந்து ஆர்டர் பண்ணுதுன்னு சொல்றது ஆனால் இது அப்படி சொல்லாது இது வந்து ஃப்ரெண்டு மாதிரி சொல்லும் வேறு இதெல்லாம் எனக்கு நல்லதுன்னு படுது அப்படின்னு சொல்லி நண்பனை மாதிரி பேசக்கூடியது ஸ்மிருதிகள் அப்புறம் இந்த புராணங்கள் இருக்கே அந்த சுகிருக்கு இது அர்த்தம் சொல்லிட்டேன் ஸ்மிருதிகள் என்ன சம்ஹிதா சுகிரு சம்ஹிதா இந்த புராணம் இருக்க இது ஒய்ஃப் மாதிரி நைஸாக தனியாக பேசி காரியத்தை சாதிச்சுக்கும் அதுக்கு பேர் காந்தா சம்ஹிதான்னு பேர் பெண்கள்லாம் வந்து காரியத்தை சாதிச்சுக்கிறதுனா அது தப்பாக இருந்துச்சுக்காங்க காரியத்தை சாதிக்கிறதுனா அதுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறது அப்போ அது மாதிரி சொல்லி நீங்கள் இப்படிலாம் பண்ணால் நான் உங்களுக்கு இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அப்படிலாம் சொல்லி சொல்லி இந்த புராணம் இருக்க அது எப்படிலாம் இதை பண்ணினால் அவனுக்கு அது கிடைக்கும் இப்படி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி அது வந்து அந்த ஒய்ஃப் மாதிரி பேசுகிறது அது வந்து காந்தா சம்மதம் ஆனால் மூணு ஞாபகம்ங்கோ மூணுக்கும் நோக்கம் நம்முடைய நன்மை தான் ஆர்டர் பண்ணுறதுடைய நோக்கமும் நம்முடைய நன்மை தான் நண்பர மாதிரி எடுத்து சொல்கிறதுனுடைய நோக்கமும் நம்முடைய நன்மை மனைவி கணவனை வந்து சரி கட்டுற மாதிரி நம்மளை சொல்கிறதும் அதுதான் நன்மைதான் நோக்கம் மற்ற வழியாவது ஏதோ இருக்கலாம் இதுல வந்து அந்த பிரச்சனைக்கு இடம் இல்லை இப்போ இங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா இந்த உபனிஷத்து இந்த மந்திரம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா ஈவந்தோ வேதத்துக்கு ஆர்டர் பண்றதுக்கு அருகதை இருந்தாலும் கூட அது ஆர்டர் பண்ணலை அப்படிங்கிறார் ஆர்டர் பண்றதுக்கு ரைட் இருக்கு அதிகாரம் பண்றதுக்கு தகுதி இருந்தும் கூட அதிகாரம் பண்ணாமல் நண்பன மாதிரி சொல்லுது எல்லாம் மேனேஜ்மெண்ட் தான் அதனால ஆனா அதிகாரம் பண்றதுக்கு அதிகாரத்தை கெப்பாசிட்டி இருக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு பவர் இருக்கு சொன்னா செஞ்சுதான் ஆகணும் ஆனால் அதெல்லாம் அதிகாரத்தை யூஸ் பண்ணால் இங்க சரியாகாது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி உபனிஷத்தை பண்றதா அப்படி பிரபு சம்மிதாப்பி சம்மித்தான்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் தெரியுமா சமானம் அதாவது ஆணையிடுவதற்கு ஆணையிடுவதற்கு பிரபு சம்மிதாப்பி தலைவனை போன்று ஆணையிடுவதற்கு தகுதி உள்ளதாக இருப்பினும் சமானமாக இருப்பினும் பிரபுவுக்கு சமானமாக இருப்பினும் கவி சமம் நண்பனைப் போல கிருப்பையா கருணையோடு புரோத்ஸாகி உற்சாகப்படுத்துகிறது வேதத்துக்கு என்ன தகுதி இருக்குது ஆர்டர் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குது ஆனாலும் அது ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக கருணையோட ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து கவிசமம் கவின்னா இந்த இடத்துல ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் கவி சமம் புரோற்சாகந்தி நரான் புரோத்ஸாக தி பிரஷேன அவனை வந்து என்சியாஸ்டிக்காக பண்ணுறதான் அவனை வந்து இன்ஸ்பயர் பண்ணுறது அவனை வந்து அதில் ஈடுபடுத்துறது எது ரொம்ப நேரம் கழிச்சு சந்தேகம் வந்துடும் எதுன்னா கட்டோபனிஷத் கட்டோபனிஷத்து வேதம் வேதத்துக்கு வந்து அதிகாரம் இருக்கு இருந்தாலும் அது நண்பன மாதிரி சொல்லுகிறது எப்படி சொல்லுகிறது அதை வந்து மூணாவது வரியில் சொல்றார் ஏவம் சாதன கல்பனாம் ரச்சயத்தே சன்மார்க்கான ஏவம் ஏவம்னா கீழ்கண்ட இவ்வாறு சாதன கல்பனாம் ரச்சயதே சாதனையை உருவகப்படுத்தி சொல்லுகிறது கீழ்கண்ட சாதனை உருவகத்தை கூறுகிறது கீழ்கண்ட சாதனை உருவகத்தை கூறுகிறது யாருக்கு அதுக்கு நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் போடுற யாருக்காக அப்படி சொல்லுகிறது அப்படின்னா சன்மார்கான சதாம் சதாம்னு சொன்னா நல்லவர்கள் அர்த்தம் எதுல போற சன்மார்க்கான சதாம் நல்ல பாதையிலே போகக்கூடிய நல்ல பாதையிலே போகக்கூடிய நல்லவர்களுக்கு நல்ல பாதையிலே போகக்கூடிய நல்லவர்களுக்கு சன்மார்க்கம் சொன்ன மார்க்கம்னா பாதை சன்மார்க்கம்னா நல்ல பாதை சதாம்னு சொன்னா நல்லவர்கள் நல்ல மார்க்க போகக்கூடிய நல்ல ஒருவனுக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அர்த்தம் தர்மத்தை எல்லாம் கடைபிடிக்கணுங்கிற ஆர்வம் உள்ள ஜனங்கள்னு அர்த்தம் தர்மத்தை கடைபிடிக்கணுங்கிற ஆர்வம் உள்ள அந்த ஜனங்களுக்கு தத் விஷ்ணோ பதம் சஹசா மனிஷாவதாம் ஒரே லயன் அந்த மேலான விஷ்ணு அந்த விஷ்ணுவின் மேலான பதத்தை உடனே அடைவதற்கு விரும்புகின்ற அறிவாளிகளுக்கு விவேகிகளுக்கு அந்த விஷ்ணுவின் பரமபதம் அந்த விஷ்ணுவின் பரமபதம்னா என்னன்னா அந்த விஷ்ணுவின் பரமபதம் கையை தூக்கி மேலே எங்கேயோ பார்க்க ஆரம்பிச்சுருவோம் பரமம் பதம் இருக்கு இல்லையா நித்யான சுகம் பதம் விஷ்ணுவின் பரமபதம்னா அது எங்கேயோ அப்படி ஒரு ஒரு நம்ம இறந்து போன உடனே நம்ம அந்த உலகத்துக்கு போவோம் அங்கே பெருமாள் உட்காந்துருப்பார் அந்த பெருமாள் வந்து நம்மளை மடியில் உட்காந்து வச்சுக்கிட்டு வாப்பா வந்தையா உன்னுடைய பிறவியெல்லாம் கழிஞ்சுது நீ எனக்கு கீழ் உலக உல எனக்கு ரொம்ப ஆராதனை எல்லாம் பண்ணியிருக்கேன் புஷ்ப துளசி மாலை எத்தனை மாலை கட்டி போட்டே நீ நீ எனக்கு எவ்வளவெல்லாம் சக்கர பொங்கல் நேவேத்தியம் பண்ண அப்படியே சொல்லிட்டு இருப்பார் அந்த விஷ்ணுவின் பரமபதத்தில் விஷ்ணுன்னு சொன்னாலே எங்கும் நிறைந்திருப்பவர்னு அர்த்தம் அது மாத்திரமல்ல இந்த நித்தியானந்தம்ங்கிறது காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாது நித்தியானந்தம்ங்கிறது காலத்தாலும் பொருளாலும் இடத்தாலும் வரையறுக்கப்படாது இப்போ நான் நியாயங்கள்லாம் சொல்றேன் அவ புரியும் தத் விஷ்ணு பரமம் பதம்ங்கிறதுக்காக வேண்டி இந்த வியாக்கியானம் ஆரம்பிக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கணும் தத் விஷ்ணோ பரமம் பதம்ங்கிறதுக்கு என்ன மீனிங் சுவிமலம் நித்தியானந்த சுகம் பதம் தான் சௌக்கிய பதவின்னு ஒன்று வந்தது சௌக்கிய பதவின்னு நீங்கள் போட்டாலும் சரி சுவிமலம் நித்தியானந்த சுகம் பதம் போட்டாலும் சரி தத் விஷ்ணு பரமம் பதம்னு போட்டாலும் சரி எல்லாம் ஒன்னாண்டி சேம் எல்லாம் ஒன்று இப்போ நான் விளக்கம் எதுக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னால் விஷ்ணுவின் பரமபதம்ங்கிறது ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட தரிசனம் குறிப்பிட்ட ஒரு கடவுளை வச்சுங்க மனிதன் சொல்லக்கூடாது குறிப்பிட்ட ஒரு கடவுளை தரிசனம் பண்ணுறது பரமபதம்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தத் துஷ் தத்துன்னு வேறு அது விஷ்ணுவின் பரமபதம் அப்படின்னலாம் சொல்லிருக்கு அது ஒரு வர்ணனை விஷ்ணுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன் விஷ்ணுன்னா சர்வம் வேவேஷ்டி இது விஷ்ணு சர்வம் வேணேஷ்டி இஷ்ணு அனைத்தையும் வியாபித்திருப்பதற்கு விஷ்ணுன்னு பேர் அனைத்தையும் வியாபித்திருக்கு எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த விஷ்ணுவின் பரம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது இப்ப இருக்கா இல்லையா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது எல்லா காலத்திலும் இருக்கிறது எல்லா பொருள் இடத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இப்பவும் இருக்குன்னு அர்த்தம் அப்போ வந்து அதை அடைய முடியுமோ எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒன்றை அடைய முடியுமாங்கிறது கேள்வி அடைய முடியும்னா என்ன ஆகிடும் எங்கும் இருக்கலன்னு அர்த்தம் இப்போ இங்கே இல்லை அதை அடையிறதுன்னு ஆயிடும் அடையப்படுறதுன்னு ஆயிடும் அடையப்படுறதுன்னு சொன்னால் அதனுடைய நீக்கமர நிறைந்துள்ள தன்மைக்கு ஊறு விளையும் குறைபாடு நேர் அதுக்கு ஒரு நியாயம் சொல்ல போறேன் புரிஞ்சுங்க நாம விரும்புகிற சுகம் என்ன நித்திய சுகம் நாம விரும்புகிற சுகம் நித்திய சுகம் எவர் லாஸ்டிங் ஹாப்பினஸ் துன்பம் இல்லாத இன்பம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது நித்திய சுகம் நித்திய சுகம்னா நித்திய சுகம் எப்பவும் சுகமாக இருக்கணும் நித்தியம்னா என்ன முதல்ல தான் கேள்வி நித்தியம்னு சொன்னால் என்ன நித்தியம்னா எப்போ இருக்கிறது எப்போ ஒரு காலத்தால் யாண்டும் இருப்பது எதுவோ அதுக்கு பேரு நித்தியம்னு பேரு சரி அதை நான் ஒத்துக்கிறேன் நித்தியம்ங்கிறது ஒத்துக்கிறேன் அப்ப நித்தியம் அநித்யம் பற்றி நித்தியம் அநித்யம் நான் விரும்புறது நித்திய சுகம் நித்தியமான சுகத்தை விரும்புகிறேன் நித்தியமான சுக்கம் அடைய முடியுமாங்கிறது கேள்வி ஒன்று கவனமாக புரிஞ்சுங்க இப்போ அடுப்பில் வந்து அடுப்பு இருக்குது நெருப்பு இருக்குது அதில் ஒரு பாத்திரம் வைக்கிறோம் அந்த பாத்திரத்தில் ஜலம் விடுறோம் அந்த பாத்திரத்தில் ஜலம் விடுறோம் ஜலம் விட்ட உடனே நூறு டிகிரி ஆன உடனே ஜலம் கொதிக்குது இப்போது ஜலத்தில் இருக்கிற உஷ்ணம் வந்ததுதானே ஜலத்தில் ஜலத்துக்கு சுபாவமாகவே சூடு உண்டோ ஜலத்துக்கு ஜலத்துக்கு சுபாவமாகவே சூடு கிடையாது அது வந்து ஏற்றுவிக்கப்பட்டது அப்போ ஜலத்தில் இருக்கிற உஷ்ணம் அனித்யம் ஜலத்தில் இருக்கிற உஷ்ணம் அனித்யம் இதுலேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எது எல்லாம் வருமோ அதெல்லாம் அனித்தியம் எது எல்லாம் வருமோ அதெல்லாம் அனித்யம் எதெல்லாம் வரும் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேரு எது எது ஆகந்துக்கம் தத்து தத்து அனித்தியம் எது ஆகந்துக்கமோ அது அனித்யம் நீரிலுள்ள சூட்டை போல ஜல உஷ்ணவது நீரில் உள்ள சூட்டை போல எது எல்லாம் வருமோ அதெல்லாம் அனித்தியம் புரிஞ்சுக்கணும் சரி நெருப்பில் இருக்கிற சூடோ நெருப்பில் இருக்கிற சூடு அது அதனுடைய இயல்பு எது அதனுடைய இயல்போ அதுதான் நித்தியம் இந்த இயல்புக்கு சமஸ்கிருதத்தில் பேர் சுவாபாவிகம் எத்து சுவாபாவிகம் தத்து தத்து நித்தியம் எது இயற்கையாகவே இருக்கிறதோ அது நித்தியமானது எது இயற்கையாகவே இருக்கிறதோ அது நித்தியமானது இப்போ இப்போ கான்ட்ரடிக்ஷன் என்ன ஆகுதுன்னு புரிகிற பாருங்கள் புரிய வைக்கிறேன் பாருங்கள் நாம் எல்லாரும் விரும்புறது என்ன நித்திய சுகம் நித்திய சுகம் வருமானால் நித்திய சுகம் வருமானால் அது என்ன வேண்டும் அனித்தியமேடும் நித்திய சுகம் வருமானால் அனித்தியமேடும் இப்போ வந்து நமக்கு சுகமே இல்லை நமக்கு இப்போ சுகமே இல்லை நாம் விரும்புகிறது என்ன நித்திய சுகம் நித்திய சுகம் வரும்னு சொன்னாலே அனித்தியமாயிடும் நித்திய சுகம் வரும் என்று சொன்னாலே அது அனித்தியமாகிவிடும் அப்ப இதுல இருந்து ஒண்ணுதான் வழி இருக்கு நித்திய சுகத்தை அடைய முடியாதுன்னு தெரியுது நித்திய சுகத்தை அடைய முடியாது என்று தெரியுது நித்திய சுகம் நம்முடைய நேச்சராக இருந்தாத்தான் முடியுமே தவிர நித்திய சுகத்தை யாரும் அடைய முடியாது ஆனா நமக்கு ஆசையோ நித்திய சுகத்தை அடையணும்னு இருக்கு லாஜிக்கோ லாஜிக்கலா பார்த்தா நித்திய சுகத்தை அடைய முடியாதுன்னு தெரியுது ஆனா நமக்கு அந்த ஈகர் அதை அடையணுங்கிற ஆசை இருக்கு லாஜிக்கலா பார்த்தா இட் இஸ் நாட் பாசிபிள் நியாயப்படி பார்த்தா நித்திய சுகங்கிறது இம்பாசிபிள் முடியவே முடியாது ஆனா நம்ம ஆசையை எப்படி நீக்க முடியும் அது பிறந்ததுலேருந்தே அந்த ஆசை இருக்கே அதுக்கு தான் சாஸ்திரம் சொல்கிறது நித்திய சுகம் உன்னுடைய நேச்சர் நித்திய சுகம் உன்னுடைய நேச்சர் நித்திய சுகம் உன்னோட சொரூபம்ப்பா உன்னுடைய சுபாவம்பா நீ அதை புரிஞ்சுக்கோ நெருப்பில் நெருப்பில் இருக்கிற உஷ்ணம் நெருப்புக்கு வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை தண்ணியில் இருக்கிற உஷ்ணம் வர்றது போகிறது ஆகையினால நீ விரும்புகிற இன்பம் வந்து நிலையான இன்பம் வந்து வராது போகாது அது எங்கேயும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அது விஷ்ணுவின் பரமபதம்னு சொன்னால் ஹியர் அண்ட் நௌ இப்பவே அது இருக்குன்னு அர்த்தம் இப்பவே அது இருக்குன்னு சொன்னால் எனக்கே அது தெரியலேன்னு கேட்பான் இல்லை கேள்வி எல்லாம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் இப்பவே இருக்குன்னு சொல்றீங்களே சுவாமிஜி ஆனந்தம் இப்பவே இருக்குன்னு சொன்னா இப்ப நான் ஒத்துக்கிட்டேன் அதை அடைய முடியாது லாஜிக்கலாக ப்ரூஃப் பண்ணியாச்சு நியாயப்படி ப்ரூஃப் பண்ணியாச்சு நான் ஒத்துக்கிட்டேன் இப்பவே இருக்குன்னா நான் ஏன் அதை ஃபீல் பண்ணாம இருக்கேன் சரி வழிக்குவா அடைய முடியாதுங்கிறத ஒத்துக்கிட்டே இல்லை அடைய முடியாதுங்கிறது ஒத்துக்கிட்டாச்சு இப்ப ஆனந்தம் இப்பவே இருக்கு ஏன் தெரியலன்னு கேட்ட பாரு அது நியாயம் அது இருக்கு உனக்கு அஜ்யான தெரியல ஆகையினால இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாச்சு ஆனா இருக்குங்கிறது தெரியலன்னு சொல்ற நான் உனக்கு தெரிய வைக்கிறேன்னு சொல்றது என்ன சொல்கிறது உனக்கு நான் தெரிய வைக்கிறேன் அடைய வைக்க முடியாது அடைய செய்ய முடியாது அடைய முடியாது என்பதை ஒத்துக்கொண்டேன் அது இப்பொழுதே இங்கேயே இருக்க வேண்டும் என்பதையும் நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆனால் அதை நான் அனுபவிக்கவில்லையே அதை நான் உணரவில்லையே அதை நான் அறியவில்லையேன்னு கேட்கலாம் அப்போ சாஸ்திரம் சொல்லுகிறது அதை அடைய முடியாது என்பது ஒத்துக்கொள்ளப்பட்டு விட்டது இனிமேல் அடையணுங்கிற எண்ணம் உனக்கு போயிடும் நான் நித்யானந்த சுகத்தை அடையணும் அடையணும் அதுக்காக வேண்டி பூஜை பண்ணுறேன் அதுக்காக வேண்டி தானம் பண்ணுறேன் அதுக்காக வேண்டி அதை பண்ணுறேன் அந்த எண்ணம் போயிடும் இப்போ நீ பண்ண வேண்டிய முயற்சி எல்லாம் அது எப்படி நம் சொரூபம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி அதுக்கு நான் உனக்கு கைடு பண்ணுறேன் வழி தர்றேன் வழி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்ல போகிறது அதுக்கு தான் இந்த வரி சொல்லுது அந்த விஷ்ணுவின் பரமபதத்தை விரைவில் அடைவதற்கு உடனே அடைவதற்கு அடைவதற்குன்னா இன்வெர்டெட் காமாஸ் அறிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு மனிஷாவதாம் மனிஷாவதாம்னா விவேக்கிகள் நல்ல திங்க் பண்றவங்களுக்காக அந்த சாஸ்திரம் அந்த வழியை சொல்லிக் கொடுக்கிறதான் என்ன வழி இந்த கீழ்கண்ட அடுத்த ஸ்லோகத்திலே ஒரு உருவகம் சொல்லப்படுகிறது அந்த உருவகத்தை ஒருவன் நன்கு புரிந்து ஆனால் அவன் அந்த நிலையான பேரின்பத்தை தன் தன்னுடைய இயல்பு என்று உணர்ந்து கொள்வான் தன் நான் சொல்ல மாட்டேன் தன் எல்லாரும் கண்ண முடிவாங்க தன் உள்ளேன்னு சொன்ன உனக்குள்ளேயே அந்த ஆனந்தம் இருக்குன்னா தப்பாக போயிடும் உனக்குள்ளே இருக்கு உனக்குள்ளேனா எங்கே உட்காந்துட்டு இருக்கு அந்த ஆனந்தம் அதனால் உனக்குள்ளேன்னு சொல்லக்கூடாது நிறைய பேர் உனக்குள்ளேயே இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க உனக்குள்ளேங்கிற வார்த்தையை சொல்லவே கூடாது நீயே ஆனந்தம் உனக்குள்ளே சொல்லக்கூடாது நீயே ஆனந்தம் அந்த நீயே ஆனந்தம்ங்கிறத புரிஞ்சுக்கணும் அது எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை படிங்கிறார் இந்த அடுத்த ஸ்லோகத்தில் நல்ல வழியில போற நல்லவங்களுக்காக அறிவாளிகளுக்காக நன்கு சிந்திக்கின்ற குரலுக்காக அந்த விஷ்ணுவின் பரம மேலான பதத்தை உடனே அடைவதற்காக கீழ்கண்ட உருவகம் சொல்லப்படுகிறது கீழ்கண்ட உருவகம் சொல்லப்படுகிறது சொல்றது அது என்ன உருவகம் அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓம் பூர் நமத்பூர் நமிதம்பூர் பூர்ணமா ஓம் ஷாங்க்ஷா ஹரி ஓ